555 தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள் அசர் தொழுகையிலும் இரு சாரும் சந்திக்கின்றனர் பின்னர் உங்களுடன் இரவு தங்கியிருந்தவர்கள் மேலேறி செல்கின்றனர் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அவர்களிடம் இறைவன் இது பற்றி தெரிந்து கொண்டே விசாரிப்பான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் சென்றோம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டுவிட்டு வருகிறோம் என்று அவர்கள் விடையளிப்பார்கள் இதை அபூஹுரேராலி எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்